ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதா நமவ சன்னியோகேயசோஷியன் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதிலை மீண்டும் உற்சாகத்தோடு சொல்ல தொடங்கிறார் சன்னியாசத்தையும் நீ புகழ்ந்து பேசுகிற கர்மத்தையும் புகழ்ந்து பேசுகிற சந்நியாசத்தை பண்ணுறதும் கர்மத்தை பண்ணுறதும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது அர்ஜுனனுடைய மனசில் சந்நியாசம்னா கர்மத்தையெல்லாம் விடுறதுன்னு தான் தீர்மானமாக தெரிஞ்சுட்டுருக்கான் அப்படி தான் அந்த காலத்தில் எல்லாம் பழக்கமாகவும் இருந்தது கர்மத்தை செஞ்சால் சந்நியாசம் பண்ண முடியாது சந்யாசம் பண்ணினால் கர்மத்தை செய்ய முடியாது ஆனால் பகவான் வந்து ஞானத்தை பெறணும்னா கர்மயோகம் பண்ணணுங்கிறார் ஞானத்தை பெறத்துக்காகவும் சன்னியாசம் பண்ணுறது சம்பிரதாயத்தில் இருக்குது ஆகவே இந்த குழப்பம் ஆழமாக இருக்கிறதுனால வேதவியாசரும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக இந்த கருத்தை தெளிய வைக்க பார்க்குறார் பொதுவாக அந்த காலத்திலெல்லாம் உபனிஷத்துக்கள் மற்ற இதுகளை எல்லாம் பார்க்குற பொழுது பெரும்பாலும் ஞானத்துக்குன்னே உரிய வாழ்க்கை சந்யாச வாழ்க்கை அதாவது எல்லா காரியத்தையும் திறந்துட்டு லௌகிக கர்மா வைதிக கர்மாவெல்லாம் விட்டுட்டு சின்ன அனுஷ்டானங்களை பண்ணி கொண்டு பெரும்பாலும் வேதாந்தத்தை படிக்கிறது தான் அந்த காலத்தில் வழக்கம் அர்ஜுனன் க்ஷத்ரியன் கிருஷ்ணன் இவர்கள் எல்லோருமே அரசாட்சி பண்ணுகிறவர்கள் ஆகவே அந்தணர்கள் சந்யாசம் பண்ணுற பழக்கம் உண்டு க்ஷத்திரிகர்களும் தேவைப்பட்டால் அரசாட்சியை பொறுப்பாக ஒப்படைச் சுட்டு வழக்கமும் இருக்குது ஆனால் இது யுத்த பூமியில் அர்ஜுனன் கிட்ட உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த சுச்சுவேஷனே நாம் புரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தினுடைய உள்ளார்ந்த விஷயம் என்னங்கிறதையும் நம்ம மனசில் வாங்கிக்கணும் சாஸ்திரம் சந்யாசம் பண்ணாமலேயே ஞானத்தை அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் தான் கிருஷ்ணர் பேசுகிறார் ஆனால் அர்ஜுனனுடைய சந்தேகம் இன்னும் தீரலை பகவான் இவ்வளவு விவரமாக சொல்லியும் கூட வேதவியாசரும்னு நினைக்கிறார் இன்னும் கொஞ்சம் இதை தெளிவுபடுத்தி சொல்லிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அர்ஜுனன் மூலமாக பகவான்கிட்ட இந்த கேள்வி கேட்குற மாதிரியும் பகவான் பதில் சொல்கிற மாதிரியும் அமைச்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த சுலோகத்தில் பகவான் சொல்கிறார் சந்நியாசமும் சரி கர்மயோகமும் சரி ரெண்டுமே மோட்சத்துக்கு சாதனம்தான் கர்மயோகம் பரம்பரா சாதனம் சந்நியாசம் வந்து நேர வேதாந்த விசாரம் பண்ணுறதுனால அது சாட்சாத் சாதனம் கர்மயோகம் மனசு சுத்தப்படுத்துறதன் மூலமாக நமக்கு வேதாந்த சிரவணத்தின் மூலமாக ஞானத்தை கொடுக்க போகிறது கர்மத்தை சந்நியாசம் பண்ணுறவரும் வேதாந்தத்தை படித்து ஞானத்தை அடைய போகிறார் ரெண்டுமே நிஸ்ரேயஸ் தான் எல்லாமே மோட்சத்துக்கு சாதனம்தான் ஆனால் தனித்தனி சாதனமாக நினைக்கக்கூடாது ரெண்டும் சேர்ந்து தான் சாதனம் கர்மயோகத்தை பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சும் கர்ம சந்நியாசம் பண்ணாமலும் ஞானத்தை அடையலாம் கர்ம பண்ணினதுக்கு பிறகு கர்மத்தை சன்னியாசம் பண்ணிட்டும் ஞானத்தை அடையலாம் நிறைய ஆப்ஷன்லாம் நம்ம ஏற்கனவே மூணாவது அத்தியாயத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன் மூணாவது ஸ்லோகத்தில் ஆக உபவ் உபவ்னா அந்த ரெண்டும் கர்மத்தை விடுறதும் சரி கர்மத்தை யோகமாக பண்ணுறதும் சரி ரெண்டுமே ஸ்ரேயஸ்தான் நிஷ்ரேயஸுங்கிறார் நிதராம் ஸ்ரேய மோட்சசாதனம் அர்த்தம் தயோஸ்து து தூ ஆனால் தயோஹோ அந்த ரெண்டினுள் கர்ம சன்னியாசம் கர்மயோகம் ரெண்டுக்குள்ள கர்ம சந்நியாசாத்து கர்மயோகோ விசிஷியத்தை கர்மத்தை சந்யாசம் பண்றதை காட்டிலும் கர்மயோகம் சிறந்ததுங்கிறார் ஏன்னா சித்தசுத்தி சரியா இல்லைன்னா கர்ம சந்நியாசம் பண்ணினாலும் நம்ம ரொம்ப நாள் கஷ்டப்படணும் வேதாந்தம் புரியறதுக்கு ஆகவே அர்ஜுனனுடைய கோணத்தில் அர்ஜுனனுடைய தகுதியை மனசில் வச்சுன்னு சொல்றார் உனக்கு கர்ம சந்நியாசம் சரி வராது ஏற்கனவே சொல்லிட்டார் ரெண்டாவது அத்தியாயத்திலயே உனக்கு தகுதி கர்மத்தை செய்யறதுல தான் இருக்கு கர்மத்தை சன்னியாசம் பண்றதுல இல்லை நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் கர்மண்யேவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சனை கர்மண்யேவாதிகாரஸ்தேங்கிற இடத்துலையே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கர்மத்தை செய்கிறதுக்கு தான் உனக்கு தகுதி இருக்கே தவிர கர்மத்தை சன்னியாசம் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அங்கே சொன்னார் இப்போ அர்ஜுனனும் கேட்டிருக்கான் எனக்கு எது ஸ்ரேயுன்னா உனக்கு கர்ம சந்யாசம் பண்ணுறதை காட்டிலும் கர்மயோகம் சிறந்தது தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இன்னும் கர்மயோகத்தை புகழ்ந்து பேச போகிறார் மற்ற ஸ்லோகங்களில் ஞான கர்ம சந்யாசத்தை திரும்பவும் பல கோணங்களில் சொல்ல தொடர்ந்து படிப்போம் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்